வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டாவது செய்திச் சேவை ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபது மார்கோழி மாதம் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் அறிமுகம் ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் அரசியல் கட்சிகள் வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் சதவிகிதம் வெளியாகியுள்ளது இதில் தமிழகத்தின் இரு பிரதான கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆதிக்கத்தை தொடர்கின்றன ஸ்வீடனில் பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டத்தின் சார்பாக குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதியை பயன்படுத்தி விளையாட்டுப் போட்டிகள் நடத்த பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது போலி வீடியோ ஒன்றை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு நெட்டிசன்களிடம் புதுவை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி சிக்கிக் கொண்டார் இந்த வீடியோ குறித்து நெட்டிசன்கள் கடும் விமர்சனம் செய்துள்ளனர் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முன்னாள் தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான திரு பி எச் பாண்டியன் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று மலர்மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுகவின் அதிகார பலத்தை மீறி வெற்றி பெற்றுள்ளோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே அழகிரி கூறியுள்ளார் தெலங்கானாவில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக நடந்த பேரணியால் அந்நகரமே முடங்கியது பாக்கிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் பதவியேற்பு விழாவிற்கு சென்று அவரை கட்டித் தழுவி முத்தமிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஸ்ரீ நான்கானா சாஹிப் குருத்வாரா தாக்குதல் சம்பவத்துக்கு விளக்கம் வேண்டும் என்று மத்திய அமைச்சரும் அகாலிதள கட்சியின் மூத்த தலைவருமான ஹர்சிம்ரத் கவுர் வலியுறுத்தியுள்ளார் கேரள நடிகை கடத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு மலையாள நடிகர் திலீப் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மகாராஷ்டிராவில் சிவசேனா சார்பில் அமைச்சராக உள்ள அப்துல் சத்தார் பதவி விலையதாக வெளியான தகவலை அக்கட்சி திட்டவட்டமாக மறுத்துள்ளது குஜராத்தின் அம்ரேலியில் மகாத்மா காந்தியடிகள் சிலையை சமூக விரோதிகள் தகர்த்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேசிய மக்கள் தொகை பதிவேடு மட்டும்தான் கொண்டு வருவோம் தேசிய குடிமக்கள் பதிவேடு கொண்டு வர மாட்டோம் என உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார் பிரிட்டன் தலைநகர் லண்டனில் குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவாக இந்தியர்கள் பேரணி நடத்தினர் சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் லட்சம் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் லஷ்கர் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதி கைது செய்யப்பட்டார் ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்கு பகுதியில் வேகமாக பரவி வரும் காரணமாக அந்த பகுதியின் முக்கிய நகரங்களில் மின்தடை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் நிலைமையை சமாளிக்க மூவாயிரம் ராணுவத்தினர் அழைக்கப்பட்டுள்ளனர் லண்டனில் சிகிச்சை பெற்று பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் ரத்த தட்டனுக்கள் எண்ணிக்கை சீராகியுள்ளதாகவும் அதையடுத்து இருதய நோய் சிகிச்சைக்காக அவர் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரானுடன் மோதல் அதிகரித்து வருவதை தொடர்ந்து சுமார் மூவாயிரத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்களை மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு அமெரிக்கா அனுப்ப உள்ளது சோமாலியா அரசுப் படைகள் நடத்திய தாக்குதலில் முப்பது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் ஈராக் தலைநகர் பாக்தாத் விமான நிலையம் அருகே அமெரிக்க இராணுவத்தின் ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையின் தளபதி குவாசிம் சுலைமான் ஈராக்கின் ஹஸ் அல் ஷபாபி துணை ராணுவப் படையின் துணைத் தலைவர் அபுமஹதி அல் முஹீசும் ஆகியோர் கொல்லப்பட்டனர் ஜனவரி பதினான்கு பிறகு விண்டோஸ் செவன் மின்பொருள் இயங்காது என்று மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது உலகில் எங்கெல்லாம் அமெரிக்கர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் அங்கு தாக்குதல் நடத்துவோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளது பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது பயிற்சியின் போது விராட் கோலியின் விரலில் காயம் ஏற்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் இர்பான் பதான் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்